तापत्रय विनाशाय तेनापि சச்சிதானோத்தியா விநாக்கயரவிஸ்வனுஷிதேனி நர்ஜித்திருணுன் ஸ்ரீகிருஷருடம் மேலும் சொல்லுகிறார் அதாவது இகலோகத்திலையும் சொர்க்கலோகத்திலையும் இருக்கக்கூடிய விஷய சுகங்களில் நமக்கு வைராகியம் அதாவது பற்றற்ற தன்மை அதை விரும்பாமல் இருக்கும் தன்மை நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும் திரும்ப திரும்ப பொருளை நாடுதல் புல நின்பத்தை நாடியிருத்தல் இது உயிருக்கு நன்மை பயக்கக்கூடியது கிடையாது என்பதை மனித உடலிலே வாழ்கின்ற உயிரானது ஜீவனானது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசங்களுடைய நோக்கம் தர்மானுஷ்டானம் பண்ணி விவேக வைராக்கியத்தை சம்பாதித்து குருக்கிட்ட போய் சாஸ்திரத்தை படிச்சு, ஞானத்தை அட் அடைஞ்சு மோட்சம் அடையணுங்கிறதான் ஆரம்பத்தில் சொன்னார் ஆனால் இந்த வைராக்கியத்தை நன்றாக மனசில் சம்பாதிக்கிறதுக்காக உபதேசங்களை பண்ணுகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவர் மூலமாக நம் எல்லோருக்கும் மனதில் படும்படி விஷயங்களை உபதேசம் பண்ணுகிறார் எதி அந்தராயித்தேனா தரி அப்படின்னு அர்த்தம் தரி அப்படி நேரத்தில் திருணு அதனாலேயும் அடையப்படக்கூடிய சாதனங்கள் அதாவது ஒருத்தன் முதல்ல சொன்னார் எங்கே போனாலும் சரி வாழ்க்கையில் வந்து போட்டி பொறாம வஞ்சனை சூழ்ச்சி நமக்கு மேலே இன்னும் சுகமாக இருக்கிற ஒருத்தன் இப்படிலாம் இருக்குது நாம் அனுபவிக்கிற விஷயத்தில் நிறைய இடைஞ்சல்கள்லாம் இருக்குது விவசாயத்தில் எப்படி எல்லாம் பண்ணி கடைசியில் நம்ம பிரயத்தனம்லாம் வீணாக போகிறதோ அப்படி அங்கேயும் வீணாக போயிடும் அப்படின்னு சொன்னார் ஒருவேளை இடைஞ்சலே இல்லாமல் ஒருத்தன் கர்மம் பண்ணுறான்னே வச்சுப்போம் அப்படிங்கிற எதி அந்தராயி அவிகதா தர்ம ஸ்வதர்ம சு அனுஷ்டிதா அந்தராயம்னால் விக்னங்களால் பாதிக்கப்படாமல் ஒருவேளை தர்மமானது நன்கு அனுஷ்டிக்கப்படுமேயானால் அப்பொழுதும் கூட தேனாப்பி தேனாப்பினா தருகி அப்பி அப்படி இருந்த போதிலும் கூட நிர்ஜிதம் ஸ்தானம் நிர்ஜிதம் ஸ்தானம்னா வெற்றி கொள்ள முடியாத அப்படின்னு சொல்லலாம் அதனால் அடையக்கூடிய ஸ்தானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் யசா நிர்ஜித்தம் ஸ்தானம் கச்சதி தச்சுருணும் அப்பவும் அவன் எந்த ஒரு நிலைக்கு போகிறானோ அந்த நிலையினுடைய தன்மையை ஸ்தானஸ்வாவம் அதை சொல்கிறேங்கிற யசா நிர்ஜிதம் ஸ்தானம் கச்சதி தச்சிருணும் எப்படி ஒரு நிர்ஜிதம்னு சொன்னால் ஜித்தம்னா வெற்றி நிர்ஜித்தம்னா ஜெயிக்க முடியாத ஒரு நிலையை தான் இடையிறாப்போம் அங்கே போனாலும் நிறைவில்லாதன்னு அர்த்தம் நிறைவில்லாத ஒரு தான் அடைகிறான் எப்படி நிறைவில்லாத ஒரு நிலையை அடைகிறான் என்பதை நான் உபதேசிக்கிறேன் கேட்பாயாக என்று அதற்கு ஒரு பீடிகை போட்டு சொல்கிறார் அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் இந்த ஸ்லோகத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார் ஸ்லோகத்தோட விஷயத்தை திரும்பவும் சொல்கிறேன் ஒருவேளை எந்த ஒரு தடங்களும் இடைஞ்சல்களும் இல்லாமலும் தர்மத்தை அனுஷ்டிக்கலாம் அப்படி அனுஷ்டித்தாலும் கூட அப்படி தர்மத்தினால் அனுஷ்டிக்கப்பட்டு அடையக்கூடிய பலன்களும் கூட நிறைவில்லாத தன்மையைத்தான் கொடுக்கிறது என்பதை நான் விளக்கி சொல்லுகிறேன் கேட்பாயாக என்று சொல்லுகிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கிறதுக்கு பகவானோட அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுவோம் அந்தராஜரவிஹா எதி தர்மஸ்வனுஷிதேனா நிர்ஜிதம் ஸ்தானம் தேனி கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன